வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு பெயிண்டரை ஒரு படகின் முதலாளி பழமையான படகிற்கு வர்ணம் பூசப் பணித்தார் இவரும் அழகான பொலிவான சிவப்பு வர்ணத்தை அந்த படகிற்கு தீட்டிக்கொண்டிருந்தார் அப்போது அந்த படகின் அடிவாரத்தில் ஒரு ஓட்டை இருப்பதை கேண்டார் உடனே அந்த ஓட்டையினை அங்கு கிடைத்த மரப்பலகையை கொண்டு அடைத்து படகிற்கு அழகான வர்ணம் பூசி அதனை படகின் உரிமையாளரிடம் ஒப்படைத்துவிட்டு வர்ணம் பூசியதற்காக பேசிய கூலியை வாங்கி கொண்டு அவரது வீட்டிற்கு வந்துவிட்டார் இரண்டு நாள் கழித்து அவரது வீட்டிற்கு படகின் உரிமையாளர் வந்தார் வந்தவர் அந்த பெயிண்டரை சந்தித்து வங்கி காசோலை ஒன்றினை வழங்கினார் அதில் ஒரு பெரிய தொகை எழுதப்பட்டிருந்தது உடனே அந்த பெயிண்டர் ஐயா தாங்கள் எனக்கு ஏற்கனவே பேசியபடி கூலியை தந்துவிட்டீர்கள் பின்பு இது எதற்கு என அந்த காசோலையை வாங்க மறுத்தார் உடனே படகின் உரிமையாளர் இது நீங்கள் படகிற்கு பெயிண்ட் செய்ததற்காக அல்ல அதில் உள்ள ஓட்டையை அடைத்ததற்காக என்றார் உடனே பெயிண்டர் அது ஒரு சிறு வேலைதானே அதற்காகவா இவ்வளவு பணம் வேண்டாம் என்று மீண்டும் மறுத்தார் உடனே படகின் உரிமையாளர் நன்பா, நான் உங்களை பெயிண்ட் செய்ய சொல்லும் போது படகில் உள்ள ஓட்டையை பற்றி ஊற மறந்துவிட்டேன் தாங்கள் படகை பெயிண்ட் செய்து என்னிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டீர்கள் அந்த படகு காய்ந்தவுடன் என்னுடைய பிள்ளைகள் மூன்று பேர் அந்த படகை எடுத்து கொண்டு கடலுக்குள் வெகு தூரம் ஜாலியாக ஒரு ரைடு சென்று விட்டார்கள் அந்த நேரம் நான் வீட்டில் இல்லை அவர்களுக்கு படகில் ஓட்டை இருந்த விஷயம் தெரியாது நான் வீட்டிற்கு வந்த சமயம் அவர்கள் கடலுக்குள் சென்றதை கேட்டவுடன் நான் துடியிருத்துப் போனேன் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தின்ற சமயம் அவர்கள் கடலிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் ஓடிச் அவர்களை கட்டித் தழுவி பின்பு நான் படகின் ஓட்டை இடத்தை பார்த்தேன் அது சரி செய்யப்பட்டிருந்தது இப்போது சொல்லு நண்பா நீ செய்த அந்த சின்ன வேலையால்தான் என் வாரிசுகள் இன்று உயிரோடு இருக்கின்றார்கள் உனது நல்ல எண்ணத்திற்கு முன் இந்த பணம் மிகவும் சிறியது தயவுசெய்து நீ இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் எனவே எவ்வித காரணமுமின்றி யாருக்காகவும் எப்பொழுதும் எப்படியும் உதவி செய்ததை தொடர்ந்து கொண்டே இருப்போம் நாம் செல்லும் வழியில் நம் கண்ணுக்கு புலப்பட்ட ஓட்டைகளை எல்லாம் சரி செய்வோம் நாம் எத்தனை உயிர்களை பாதுகாத்திருக்கின்றோம் என்ற எண்ணிக்கை தெரியாமலே நம் கடன் பணி செய்து கிடப்பதுவே